வணக்கம் நச்சினையின் நித்தம் ஒருமுத்து என்று திரு ராம அவர்கள் எழுதியுள்ள சரணாகதியின் மூலம் தியானம் என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் எவ்விதமான மன ஒருமைப்பாட்டின் வழிமுறைகளோ அங்க நிலைகளோ இல்லாத ஒரு வழிமுறை யோகாவில் உள்ளது மகா யோகியான பகவான் கிருஷ்ணர் தான் அருளி செய்த பகவத்கீதையின் பதினெட்டாவது அத்தியாயத்தில் குறிப்பிட்டுள்ளது சரண் புகுதல் தன்னையே அர்ப்பணித்தல் இவ்வழியின்படி ஒருவர் தனது உடல் மனம் அறிவாற்றல் மற்றும் நான் எனும் அகம்பாவத்தையும் பூரணமாக இறையிடம் ஒப்படைத்துணிய வேண்டும் ஒருவரது வாழ்க்கையில் அமைதி தூய்மை வாய்மை விழிப்புணர்வு மற்றும் ஒன்றாகிய பரம்பொருளின் பேரொரு பொழிமையும் திகழச் செய்வதே இந்த வழியின் உன்னதமான குறிக்கோளாகும் அமைதி தூய்மை இவ்விரண்டு குணங்களும் பெரும்பாலும் தவறாகவே புரிந்து கொள்ளப்படுகின்றன அமைதியை பற்றி நாம் பேசும்போது கல்லறையின் அமைதி அல்லாது நம் வாழ்க்கையின் அனைத்து விஷயங்களிலும் ஊடுருவி நிற்கும் மன அமைதியைத்தான் அது குறிக்கிறது இந்த அமைதிதான் நம் மனம் வாக்கு செயல் இவற்றை இணைத்து நமது வாழ்வை சமநிலைப்பட்டுடன் இணக்கமுறை திகழச் செய்து வாழ்விற்கு ஒளியூட்டவும் செய்கிறது இந்த ஒளி வெள்ளத்தின் ஆதாரம் ஆலயம் மாதா கோவில் அல்லது மசூதி அல்லது உருவ வழிபாட்டிலோ அல்லது கடினமான சடங்குகளிலோ காணப்படாது இது மானுட ஆன்மாவில் இறையருளின் வடிவமாக உரைகிறது தூய்மை என்பது தெய்வீக செல்வாக்கை தாக்கத்தை தவிர பிறவற்றை ஏற்காதது வெளிப்புற உடலை வெறுமே கழுவி சுத்தம் செய்தாலே தேகம் தூய்மை பெற்றுவிடும் ஆனால் உள்ள தூய்மைதான் ஒருவரை அறிவாற்றலில் இருந்து உள்ளுணர்வு நிலைக்கு வழிநடத்தி செல்கிறது சரண் புகுதலை வழிமுறையாக கொண்ட சாதகனின் வாழ்க்கையில் இரு செயல்முறைப்பாடுகள் நேர்மையையும் நாணயத்தையும் குண விசேஷமாக கொண்டுள்ளது நேர்மை என்பது உள்ளுணர்வு வழிகாட்டுதலை தவிர வேறு செயலில் ஈடுபடாதிருப்பது நாணயம் அல்லது உண்மையான வழிபாதை மனம் உடல் செயற்பாடு அனைத்தையும் உயரிய நிலையை எட்டச் செய்கிறது இதில் எவ்விதமான தனித்தன்மையோ உடல் ரீதியான உணர்வோ பேதமோ இருப்பதில்லை ஒன்றாகிய எந்த பரம்பரளை சாதனமாக கொண்டு நாம் சிந்தித்து செவியுற்று பேசி உணர்கிறோமோ அந்த இறையுறு பற்றி அதனுடன் இணைந்து இசைந்திருப்பதே நேர்மையான குணநலமாகும் பூர்ணமான சரணாகதி அடையாது தனது இலக்கை அடைவது என்பது ஒரு சாதகனுக்கு இயலாத ஒன்று இவ்வழியின் நடைமுறையில் சாதகன் இறையுற்சக்தியின் அழைப்பிற்கு தன்னை முற்றிலுமாக சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் அந்த சக்தியை தனது சிந்தனை செயல் மற்றும் உணர்வுகளில் தங்குதடையின்றி செயலாற்ற அனுமதிக்க வேண்டும் பூரணமான சரணாகதி அடையவில்லையானால் இந்த சக்திக்கு கட்டுப்பாடுகளை விதித்து அதை தனக்குள்ளே இயக்கம் பெற என்றே பொருள்படும் ஆனால் இறைகரலும் பேரின்பமும் எப்போதுமே நம்மிடையே இருப்பவையே ஆனால் நாம் தான் உறக்க நிலையிலேயே இருந்து விழிப்புணர்வு இன்றி நமது அன்றாட வாழ்க்கையின் இந்த அருளை பெற தகுதியில்லாதிருக்கிறோம் நமது துயரங்களுக்கும் அடிமைத்தனத்திற்கும் இதுவே மூல காரணமாகிறது ஏற்றுக்கொள்ளும் ஒரு பாதைதான் சரணாகதி என்பது சரணாகதி என்பது தனது எண்ணங்கள் மற்றும் விருப்பங்களுக்கு முன்னுரிமை வேண்டுமென்று வலியுறுத்தாது தன்னிடமுள்ள அனைத்தையும் சமர்ப்பணம் செய்து விடுவதே இது ஒரு சாதகனின் மனதில் உள்ள அகம்பாவத்தை அறவே ஒழித்து தெய்வீக மெய்ப்பொருளை நிரப்புகிறது ஆனால் சாதகன் ஒருவேளை தனது செயலாக்கத்தை நிர்ணயிப்பதில் தன் மனதிற்கு இடமளித்துவிட்டால் பின் இறையருட்சக்தியின் தொடர்பை அவன் இழக்க நேரிடும் பிறகு தாழ்வு நிலையிலான சக்திகள் இயக்கம் பெற்று மனக்குழப்பம் விளையும் ஆணவத்தின் முனைப்பு இன்றி இறைமையை நாடி சரங்குவதலினால் விரைவான நற்பலன்கள் கிட்டும் இருப்பினும் இவ்வழிமுறையில் சாதகன் தனது கடமைகளை ஒதுக்குவதோ இவ்வுலகை துறப்பதோ இல்லை அவன் சேற்றில் முளைக்கும் செந்தாமறையைப் போல் இவ்வுலகில் வாழ்கிறான் ஆம் தூய்மையற்ற சேற்றில் வேறு நீரில் ஆதாரம் பெற்ற போதும் காற்றிலும் சூரிய ஒளியிலும் பூத்து மின்னுகிறது அல்லவா இறைவனின் தூய பாதங்களை அடையும் தாமரை மலர் நன்றி வணக்கம்